ஹதீஸ் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிஷா அலி அல்லாஹங்ஹா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இரவில் தமது அறையில் தொழுபவர்களாக இருந்தனர் அவர்களின் தலையை மக்கள் பார்க்கும் அளவுக்கு அந்த அறையின் சுவர் குட்டையாக இருந்தது மக்கள் அவர்களை பின்பற்றி மறுநாள் காலையில் மக்கள் இது பற்றி பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் இரண்டாம் நாளில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுதபோது மக்களும் அவர்களை பின்பற்றி தொழுதானார்கள் இவ்வாறு இரண்டு மூன்று இரவுகள் செய்யலானார்கள் அதன் பின் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தொழ வராமல் உட்கார்ந்து விட்டார்கள் காலையில் மக்கள் இது பற்றி பேசிக்கொள்ளலானார்கள் இரவு தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு என்று நான் அஞ்சினேன் அதனாலேயே வரவில்லை என்று கூறினார்கள்